வணக்கம் தினமுறை சென்னையிலிருந்து உங்கள் அன்புலிகோ மற்றும் அதாவது வெண்புள்ளி மற்றும் வெண்குஷ்டத்தை சரி செய்யக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க நுணாயிலை இதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுது நம்ம நல்லெண்ணெயை காய்ச்சி அந்த நல்லெண்ணெயில நுணாயிலையை அரைச்சி பசையாக்கி அதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சு தையில பதமாக்கி எடுத்து வச்சுக்கலாம் வெண்புள்ளி மற்றும் வெண்குஷ்டம் இருக்கிறவங்க இந்த நுணா இலை தைலத்தை தினம் இருமுறை பூசி வந்தால் வெண்புள்ளி மற்றும் வெண்குஷ்டம் நீங்கிவிடும் இந்த நுணா இலைய தண்ணீர் விட்டு தீநீராக்கி உள்ளுக்கு பருகிட்டு வந்தாலும் இந்த வெட்டிலிகோ மற்றும் லுகோடர்மா துரிதமாக குணமாகும் இதே தைலத்தை நம்ம சிறங்கு மற்றும் சேத்து பயன்படுத்தலாம் என்னன்ன ஏர்கிலி உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்